ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து சுப்பிரமணிய சிவா ஊர் ஊராக போய் பிரச்சாரம் செய்தார் எனவே சிவாவின் உடலில் உள்ள தொழுநோயை காரணம் காட்டி அவரை ரயிலில் பனை பயணம் செய்யக்கூடாது என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் தடை செய்தது ஆங்கிலேய அரசு இதை பொருட்படுத்தாமல் குதிரை மற்றும் மாட்டு வண்டிகளில் பயணம் செய்து தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்தார் சிவா அத்துடன் நாடகங்களையும் நடத்தினார் மக்களிடம் பெரிய வரவேற்பு கிடைத்தது தர்மபுரி அருகில் பாப்பாரப்பட்ட பாரத மாதாவுக்கு ஒரு கோவில் பாப்பாரப்பட்டிக்கு செல்ல விரும்பினார் ரயிலேயே அழைத்து செல்லும்படி கூறி அதற்கான வழி ஒன்றையும் தன் சீடரான சுந்தரபாரதியிடம் ரகசியமாக கூறினார் சிவாவின் முழு உடலை கம்பளியால் பொருத்தி ட்ராலி வண்டியில் உட்கார வைத்தார் கால் இல்லாத முடம் உடல் நிலையும் சரியில்லாதவர் என்று கூறி ரயில்வே பிளாட்பார போலீஸ்காரரை ஏமாற்றி வெகு சிரமப்பட்டு ஜூலை 22 இரண்டில் பாப்பாரப்பட்டிக்கு சிவாவை அழைத்துச் சென்றார் சுந்தரபாரதி மறுநாள் ஜூலை 23 மூன்று வியாழக்கிழமை அதிகாலை ஆறு மணி அளவில் சிவாவின் உயிர் பிரிந்தது அப்போது அவருக்கு வயது நாற்பத்தி ஒன்று கூட நிறைய நிறைய நிறையப்படவில்லை நன்றி